ओम। सद्गुरु गुरु सद्गुस्वामी कीठी गुरुकृपया नित्यं कुमरा कुमरा चरणं मृगाचरण वल्लीदेवसेसना कास्मरण जय जय सुब्रह्म्योह मयूरादिढ़ महावाक्यगूम मनोहारीदेह महचिदेहम महीदेवेव महावेदभाव மகாதேவபாலம் பஜலோகபாலம் முருகாச்சரணம் முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா இன்னைக்குண்டான பாடல் பாசுரம் அனுபூத்தில மூணு வானோ புனல் பார்க்கனல் மாதமோ ஞானோதயமோ நாவில் நான் மறையோ யானோ மனமோ எனாண்ட தானோ பொருளாவது ஷண்முகனும் ஷண்முகனேன்னு ஆறுமுகம் ஷண்முகனேன்னு நாமாவளியால சம்போதம் பண்ணி இதுல இருக்கக்கூடிய அர்த்தத்தை காமிக்கிறா சொல்றார் வானோ புனல் பார்க்கணல் மாருதமோ ஞானோதயமோ நாவில் நான் மறையோ யானோ மனமோ எனாண்ட இடம் தானோ புருளாவது ஷண்முகனும் நேத்திக்கு சொன்ன ரெண்டாம் பாசுரத்தில் என்ன காமிச்சார் எல்லாவற்றையும் விடு அதுதான் மமான்னு சொல்றதையும் நான் சொல்றதையும் எனது நான் எனதுங்கிறது மமக்காரத்தை காமிக்கிறது என்னை சேர்ந்தது அத்தனையும் நான்கிறது இந்த அகங்காரத்தை காமிக்கிறது அது எல்லாவற்றையும் விடு இழந்து விடுன்னு சொன்னி அனுகிரகம் பண்ணியே அனுகிரகம் பண்ணியப்பா அதனால அதனால வரக்கூடிய க்ஷேமத்தை என்னன்னு சொல்லுங்கிற அப்புறம் கவலையற்று இல்லாமல் இருக்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு பிரார்த்தனையா ஒரு பிரயோஜனத்தை காமிக்கிறார் கந்தனை அடைய அனுபூதி அடைவதற்காக கந்தனை பக்கத்தில் வந்து சேர்றதுக்கு வழி காமிக்கிறார் கந்தனை அனுபூதி அடைவதற்காக கந்தனை அடைவதற்கு வழி காமிச்சார் கந்தனால் அனுகிரகம் செய்யப்படப் போகிறார் அப்புறம் கந்தனிடம் கந்தன் கண் கந்தனிடம் அனுபூதி அறிந்துள்ளார் அப்படி காமிக்கிறார் நம்ம அருணகிரிநாதர் இந்த கந்தர் அனுபூதியில அப்போது அடியன் வந்து முன்னாலே ஒரு சொல்ல ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அடியன் ஒரு பண்டிதன் இல்லை வித்வான் இல்லை நான் வந்து ஒரு முன்கு முருகனுடைய ஒரு கிருப்பையை அடையணும் ஒரு நம்மால் பாட முடியல பாடாவதி கேஸ் அப்போது முருகனுடைய கிருப்பையை அடைவதற்கும் இது ஒசத்தியான ஒரு பிரகரண கிரந்தங்கள்லாம் சொல்வார்கள் சம்ஸ்கிருதத்தில் இப்போ வந்து சொன்ன வச்சுக்கணும் ஜோகவாசிஷ்டம் விவேக சூடாமணி விவேக சூடாமணே சொல்லிடலாம் வேக சூடாமனே சொல்லலாம் ஆச்சாரங்கள் பண்ண வேக சூடாமணி அஷ்டவக்கிர கீதையும் கைவல்யான் அவநீத்தம் இருக்கு ஆத்மா பிரௌடானுபூத்தி ஆத்மா அனுபூத்தி இப்படி பல ஒரு விசேஷமாக உபனிஷத்துகள் எல்லாம் இப்படி பார்க்கக்கூடிய கிரந்தங்கள் எல்லாம் இப்போ இருக்கும் ஆச்சாரியில் சங்கர பகவத் பாதா பிரம்மசூத்திரத்துக்கும் உபனிஷதுகளுக்கும் பத்து உபனிஷது அதுக்கும் அது தவிர ரெண்டு மூணு உபனிஷது வெளியில் இருக்குது அதுக்கும் பகவத்கீதைக்கும் இது பண்ணுக்கார் பாஷியம் பண்ணுக்கார் அந்த பாஷ்யங்களை பெரியவர்கள்னால் ரொம்ப செலக்டட் ஃபியூவளோ அவர்களுக்கு அது பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி இருக்குது அதுதான் கேட்க லகு பிரகரணம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது ஸ்தோத்திரானு கீழே வருது கடைசியில் சொன்னேன் அந்த பா பஜகோவிந்தம் சொன்னேன் ஆச்சாரளுக்கும் நம்ம அருண கிருநாதருக்கும் ஒரு ரெண்டு விஷயத்தில் சேர்த்து சொன்னேன் இதில் ரெண்டு பேர் எப்படி ஒன்றா வருதுன்னு எமபயம் போகிறதுக்கு புஜங்கத்தில் கிருத்தாந்தஸ்டு தூத்தேஷம் சொன்னது அதே மாதிரி இங்கே வருது ஒரு ரெண்டு இடத்துல ரெண்டு இடத்துல அமைக்கிறார் மரணபயம் போகிறதுக்கு கந்திர அடுத்தது இந்த இது குருவாய் வருவாய் உளுதாய் எழுதாய் வருவாய் உழுதாய் முனியாக விழு அப்படி கடைசியில் வருவன் குருவாய் வருவாய் எருவாய் குகனும் சொல்கிறார் இல்லையா அப்படியே அந்த பஜகோவிந்தத்தில் கடைசியில் தான் பஞ்சை தான் பஞ்சு குரு சரணாம்பு நிர்பர பக்தகா சம்சராத் அச்சிராத் பமுக்தான் சேந்தியமான ஸ்ரீமாதேவம் திரக்ஷசி நிஜ கிருதயஸ்தன் தேவம் கிருதயஸ்தன் தேவம்னு சொன்னார் இல்லையா அது இங்கே காமிக்கிறார் நேத்தி சொன்ன பாசுரத்தில் இருக்கணும் அப்போ இந்த அகங்காரமக்காரம் போறாப்பி சொல்லிட்டும் தியானத்தை இந்த ஒரு பாட்டில காமிக்கிறார் நம்ம அருணுக்கு நான் வசத்தினா ஒசத்தியார் வசத்தியார் அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது என்னடா அது ஒண்ணும் தெரியாது ஒன்று திருப்பி பாடு தெரியுமா அப்படின்னு நாம இந்த பாடுதான் வரல ஏதாவது இந்த பாடா அர்த்தம் தெரியதேன் ஓரளவு புரியறதேன் என்னன்னு தெரியுது இதை இதனுடைய இதனுடைய ஒரு உயர்வை உணர முடியறது அதாவது சொல்ல பார்க்க பார்க்க இன்னும் உயர்வை இந்த கந்தர் அனுபூதியை உயர்வை உணர முடியுது என்னென்னா இவ்வளவு நாள் விட்டோமே தினமே சொல்லியிருக்கலாமே இத்த நேரத்துக்கு வந்து சட்டையை கட்டி விட்டுருப்பானே பகவான் சட்டை இன்னும் கரெக்டாம விட்டுருக்கானேன்னு இப்போ நினைக்கிறேன் இப்ப அதனால வானோ புனல் பார் கனல் மாருதமோ ஞானோதயமோ நாவில் நான் மறையும் யானோ மனமோ என ஆண்ட இடம் தானோ பொருளாவது ஷண்முகனே பஞ்சபூதங்கள் ஆகாசம் ஜலம் பூமி அக்னி காத்து இதெல்லாம் நீயா உண்மை பொருள் இல்லையே ஷண்முகனே இது மூலம் சொன்னது இந்த பஞ்சபூதங்களும் மனசு ஒண்ணு இருக்கு அதாவது இந்த உசுர் இது அந்த ஜீவன் இருக்க இவ்வளோட கட்டி போட்டுக்கிறது பந்தத்தோடு இருக்கும் அது இந்த மாயையால் கட்டி போடப்பட்டது நம்முடைய பூர்வ ஜென்மன் வாசனைகளோடு சேர்த்து மனசு புத்தி சித்தம்னு சொல்லப்பட்ட இந்த காம்ப்ளக்ஸோட இந்த அகங்காரத்தோடு சேர்த்து வச்சு கட்டி வச்சிருக்கி இந்த ஜீவனை உசுரை அதுதான் அதுதான் ஜீவன் சொல்லப்படுது இது அத்தனையிலேருந்து கழண்டு அந்த சிவபோதம் அடையணும் அந்த ப்ராசஸ் தான் சொல்கிறார் அதுதான் அனுபூதி சிவபோதனை சிவனை வச்சு சொன்னது இது ஸ்க் ஞானஸ்கந்தம் சொல்லணும் அப்போ இந்த ஷண்முகம் கருத்துன்னு ஆறு முகமாக அமைக்கிறது இந்த ஆறு விஷயங்கள் வருது இல்லை உண்மை பொருளான இந்த பரமாத்மா பிரம்மம் ஸ்கந்த பிரம்மம் ஸ்கந்த பரமாத்மா எதில் இருக்கார் ஆகாசத்துலையா ஜலத்துலையா பூமிலையா நெருப்புலையாம் காத்துலையா ஞானத்துலையா இல்லை நாலு வேதங்கள்லையாம் இல்லை என்னுடைய மனசுக்கு இல்லையா மனசு இல்லையா என்னை ஆண்ட இடத்துல என்னை ஆண்ட இடங்கிறது என்னென்ன அந்த அகங்காரம் வந்து அபிண்ணமாக ஒட்டின் இருக்குது அது வந்து பின்னமாகணும் இந்த அகங்காரம் போகணும் அதுக்காக சொல்லி என்னது நான் என்னதை நேத்திக்கு நேத்தி சொன்ன பாரத்தில் புனிச்சது அதுக்கப்புறம் இந்த தத்துவங்களில் வேளாண் தத்துவங்களை சொல்கிறதையும் அதுக்கப்புறம் அகங்காரம் அபிமானத்தை தான் அதுக்கப்புறம் மகான் ஒரு தத்துவம் இருக்குது அதுக்கு என்ன விளக்கமே சொல்ல முடியாது அது ஞானபரமான ஒரு தத்துவம் சிருஷ்டிபரமான தத்துவம் சொல்கிறார்கள் அதுக்கப்புறம் இந்த பிரகிருதி எதுதான் மாறி அதை வந்து ஸ்கந்தனால் கட்டி விட்டால் முடியும் அவர் அதுதான் அனுகிரகம் அவர் அதனால் பண்ண என் மனத்தில் இருக்கா என்னை ஆண்ட இடம்னா அந்த இடம் தான் கட்டி விடணும் அதுக்கு தான் அவர் சொல்கிறார் அப்போது இந்த கேள்விகளுக்கு பல் சொல் ஆண்ட இடம் எது அப்படின்னா அவர் வந்து தன்னை தியானத்திற்கும் அதாவது சும்மாயிர சொல்றார அப்படின்னு சொல்கிறாரு அங்கே வருது பின்னால் வருது இல்லையா அதற்கும் இவ்வளவும் அவர் அப்ளிகேஷன் போடுறாப்பில் பிரார்த்தனை பண்ணுறாப்புல அப்படி சொல்லிட்டு வரார் அவனுடைய கிருப்பையால் அதை சீயராது என்ன சொல்கிறாங்கன்னா சண்முகனையும் அது முக பொருளாவது உண்மை என்ன உண்மை வஸ்துங்கிறது என்ன நித்திய வத்துவது பிரம்மம் நித்திய வஸ்துங்கிறது பிரம்மன் தான் வேறு வானோ ஆகாசமா புனலோ ஜலமா இல்லை பாரோ இந்த பூமியாக கனலோ இந்த நெருப்பாக மாறுத்தமோ காத்தா ஞான உதயமோ அறிவு தோன்றும் நிலைதானும் அது வந்து அவனாக அனுகூலம் பண்ணும் அப்போது நவில் நான் முறையும் அதாவது ஓதப்படுகின்ற நான்கு வேதங்களா நானா யானா அப்படின்னா யா சொல்லப்பட்ட அந்த உணர்வு அதுதான் புருஷ தத்துவம் புருஷன்னா இது வந்து ஸ்திரீ ஏதாவது சரீர சம்பந்தத்தால் இருக்கக்கூடிய புருஷன் ஸ்திரீ அலி அப்படிங்கிற விஷயம்லாம் இல்லை இந்த ஜீவன் இருக்கு ஆத்மா அதாவது ஆத்மானா பந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த இது பேர் புருஷன்னு சொல்லுது அது வந்து அதுவா நான் நான் புருஷ தத்துவமாக இல்லை மனசா என்னை ஆண்ட இடம் தானும் என்னை ஆட்கொண்ட இடம் தானும் எது என்னை ஆட்கொண்ட இடம் அது தெரிஞ்சுக்கிற மாதிரி உணர்வு மாதிரி பின்னால வரதெல்லாம் இந்த அதாவது பர ஞானத்தை அடையக்கூடிய பாதையில் அறியுமாறு சொல்றதெல்லாம் உணருமாறு தான் சொல்லணும் புத்திக்கு தாண்டின விஷயங்கள் நமக்கு இந்த பாக்யத்தை சொல்ற போது பிஎம்ஐ காம்ப்ளக் பிஎம்ஐ காம்ப்ளக் சொல்லுவாங்க அதாவது பாடி மைண்ட் இன்டலெக்ட் காம்ப்ளக்ஸ் பாடி தெரியும் சரீரம் இந்த உடல் மைண்டு மனசு இன்டெலக்ட் புத்தி அந்த சித்தம் அதுல சேர்ந்து இதை காம்ப்ளெக்ஸ் தாண்டி அகங்காரம் இருக்கு அதுதான் அபிமானம் இது எனக்கு உணர்வு மாதிரி அரிய மாதிரி அருள் செய்வீராகனா உணர்வு மாதிரி நீ அனுகிரம் பண்ணுப்பா சுப்பிரமணியா அப்படிங்கிற ஏ ஆறுமுக கடவுளே சண்முகா சண்முகா வெடிவேலா ஞானஸ்கந்தா உண்மையான வஸ்து இது இதுவா பூமியா ஜலமாக நெருப்பாக காத்தா ஆகாசமாக மனசா இல்லை எனக்கு அறிவு தோன்ற அதாவது இந்த புத்தி தோன் தோன்றக்கூடிய எந்த சைத்தன்யத்திலிருந்து அந்த பிரகாசத்தால் ஏற்கனவே ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய சித்தத்திலிருந்து அப்படி விட்ரா பண்ணி வரக்கூடிய நிச்சயமான ஒரு நிலை இருக்குது அதுதான் புத்தி அப்போ அப்படி அறிவு தோன்றிய இடமா இல்லை இது பிராமணர்கள் நாலு வேதங்களையும் அவர்கள் பாராயணம் அவர்கள் வந்து ஓதுகிறார்கள் அதுவா இல்லை நான் சொல்லப்பட்ட புருஷ தத்துவமா சைத்தன்யம் அதாவது நம்ம நல்லா இன்னைக்கு தூங்குற நல்ல தூங்கிட்டால் அதுக்கப்புறம் காற்றால் இயந்திரத்துக்கு முன்னால் நல்லா அடிச்சு போட்ட மாதிரி ஒரு சுஷுக்தியில் அப்போ சுஷக்தியில் வந்து ஒன்றும் தெரியாத நிலை இருக்கும் அப்போ தான் சௌக்கியமாக இந்த ஜீவன் வந்து அந்த பரமாத்மாட்டி பரமாத்மா நம்ம இப்போ நம்ம கந்தரன் போது சொல்கிற வரைக்கும் முருகப்பெருமான் வச்சுப்போம் முருகப்பெருமான் கிருதயத்தில் இருக்கார் அப்போது அங்கே போய் ஒட்டிக்கிறதுனால இருக்கக்கூடிய சுகமாக அதுவா அப்போது அந்த இடத்துக்கு எந்த ஒன்று நான் ஒரு உணர்வு வருது பாருங்கள் உங்கள்கிட்ட எதுவும் இல்லாமல் உணர்வு ஒன்று வருதுலையே அந்த உணர்வுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா அது எல்லாத்தையும் தாண்டிடுது வாக்கு மனசு புத்திச்சீத் எல்லாத்தையும் தாண்டிடுது உணர்வு அந்த உணர்வு தான் அந்த ஆத்மா புருஷ தத்துவம் அப்பதுவா என்னை ஆட்கொண்ட இடமா அதுதான் அடி எனக்கு அனுகிரகம் அனுப்பா அப்படின்னு அதாவது இந்த பஞ்சபூதங்கள் இருக்கு இந்த சிருஷ்டி கிரமத்தில் பார்த்தா அது வந்து இப்படி இறங்கி வரபோது பிரம்மத்திலேருந்தே பிரகிருத்தி வருது பிரம்மம் இப்போதைக்கு நம்ம முருகன் முருகன் பிரம்மமாக இருக்கிறது பரமாத்மாவாக இருக்கார் எப்போ இது முருகப்பெருமானாக வரார் எப்போ அந்த இந்த தத்துவத்தை கையில் வச்சுட்டு அந்த பிரகிருதி தத்துவத்தை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுட்டு வராரு அப்போ பிரகிருதி அடுத்தது வருது அவருடைய கண்ட்ரோலை வச்சுன்னு வருது அவர் ஈஸ்வரன் ஈஸ்வரன் சொல்கிறது சிவபெருமானும் வச்சுக்க அதிகம் இது வந்து அந்த சிருஷ்டியில் வரக்கூடிய அவர்தான் தலைவர் பிரகிருதி அவருக்கு சம்போர்ட்டாக இருக்குது அடிமையாக இருக்குது கூட இருக்குது அவரை சொல்கிற போதும் இது இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசப்படலாம் நீங்கள் இத்தியாசக்தி ஞானசக்தியும் இத்தியாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தின்னு சொல்லலாம் இத்தியாசக்தி வள்ளியும் கிரியாசக்தி வந்து தேவசேனும் ஞானசக்தியாக வேலை வச்சுருந்துக்கு விஞ்ஞான வேலை அப்படி இருக்கக்கூடியது அவர் வரபோது அதில் மகான் ஒரு தத்துவம் வருது சைவ சித்தாந்தத்தில் பிரகாரம் வேறு தத்துவங்கள்லாம் வருது அதுக்கப்புறம் அந்த அகங்காரத்துக்கு அப்புறம் மூன்று குணங்கள் வருது தாமச ராஜச சத்துவகுணம் வருது அது மூலமாக அவர் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸும் அதில் அந்த அகங்காரத்தில் பூதங்கள் வருது பஞ்சத்தன்மாத்திரைகள் அப்படிலாம் வருது அப்போ அதெல்லாம் நீயா இல்லையே அதெல்லாம் உங்க சிருஷ்டியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ இதுல வந்து இல்லை அப்படியா அப்படியான்னு கேட்டதுன்னா அது இல்லை இல்லைன்னு பின்னால சொல்றாரு அவருக்கு தெரியும் வானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணும் அன்று தானன்று நான் அன்று எது சரி என்று அப்படி மேலும் சொல்கிறார் ஏன்னா அவர் தெரியும் இருந்தாலும் அவர் கேள்வி கேட்குறாப்பில் அவர் சொல்கிறாங்க அதனால் பஞ்ச பூதங்களோ பஞ்ச இந்த கரு இதெல்லாம் கரண இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு இதெல்லாம் வந்து கொடுக்கப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதாவது ஒரு இது அதாவது சாஃப்ட்வேராக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஹார்ட்வேராகிறது தான் சரியிலாம் ஹார்ட் சாஃப்ட்வேராக இருக்கக்கூடியது அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடியது என்னென்னா இதெல்லாம் சைத்தன்யத்தால அந்த பரமாத்மாவினுடைய பிரதிபிம்பமாக இருக்கிறது தான் நானும் நீங்களும் சைத்தன்யம் அதில் காமிக்கிறது பட்னத்தார்கோட சொல்லலாம் பூதமும் கரணமும் பொறிகளை புலனும் பொருந்திய குணங்களோர் மூன்றும் நாலுமும் கடந்த வெளியிலே நீயும் நானுமாய் நிற்கும் நாள் நீயும் நானுமாய்னு சொல்கிறது நீயும்னா அந்த முருக கடவுளை சொல்கிறது ஞானஸ்கந்தியம் நானுமா இந்த ஜீவனான அருணா அருணகிரிநாதர் இப்போ அருணகிரிநாதரும் ஞானஸ்கந்தனும் வெளி அதாவது நாதமும் கடந்த வெளியில் என்ன அந்த ஆகாசத்தின ரெண்டும் அதாவது அந்த பராகாசத்தில் ரெண்டும் ஒன்னாக ஒத்து போய் இருக்குது அப்போ இருக்கிறது என்னென்னா ஒன்று ஒரு கேள்வியெல்லாம் கேட்பார் எழுதியில்ல ஒன் பிளஸ் ஒன்று ஈக்குவல் டு இந்த அனுபூதி அதான் காமிக்கிறது நல்லவேளை கரெக்டாக அது வந்தது இந்த கந்தர் அனுபூதி என்ன காமிக்கிறதுன்னா கந்தர் அனுபூதியும் ஒன் பிளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஒன்று என்ன சொல்லு அப்படின்னா ஒன் பிளஸ் ஒன்று கரெக்டா ஆமாம் கரெக்டு தான் ஒன் 1 ஒன்று நீங்கள் ஒன்று தான் எதையும் முருகன் ஒன்று பிளஸ் ஒன்றானது வந்து அந்த அருணகிரணன் கடைசியில் நிற்பதையும் ஒன்று முருக மட்டும் தான் அப்போ அங்கே கடைசியில் பின்னால் சொல்லுவார் யானை விழுங்கியதை திறன் என்னவென்று ஒரு ஒரு பாட்டு வரும் பின்னால் வரும் அப்போ அப்போ அந்த அனுபூத்தியில கந்தனை அடைந்து அனுபூதி கந்தனால் அனுகிரகிக்கப்பட்ட அனுபூதி கந்தனிடம் கந்தன் கண் அனுபூத்தி ஆகிடுச்சு அப்போ அருணிங்னாத கலந்தாச்சு அப்போ இருக்கிறது ஸ்கந்தன் மட்டுமே ஞானஸ்கந்தன் மட்டுமி அப்படி தான் கூற பின்னல இருக்கு அதுதான் இருக்குது அதனால் ஒன்றாக இருக்கும் அதுதான் பிரம்மம் அதுதான் பூர்ணம பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுச்சியில பூர்ண சிபூர்ணமராய பூர்ணமயமா விசேஷங்கிற மாதிரி அப்போ இங்கே சொல்லப்பட்ட இந்த ஞானோதயமோன்னு சொன்னால் அது வந்து வெளியில் இருக்கக்கூடிய வஸ்துக்களை பற்றி உண்டான லௌகா லௌகாதிகமான அறிவு இப்போ ஒரு செல்லு இது ஒரு புஸ்தகம் அடியான்னு ஒருத்த சொல்கிறேன் நீங்கள் கேட்குற என்ன வளர்றான்னு சொல்கிறாப்புல இருக்கலாம் இல்லை சரியாக சொல்கிறாப்புல இருக்கலாம் வளரான்னு சொன்னாலும் சந்தோஷம் தான் ஏன்னா வளர்றது ஜல்பம்னு சொல்லுவார் சமஸ்கிருதத்தை அந்த சஞ்சல்பம் நல்லா வளர்றதுன்னு அர்த்தம் நான் முருகனை பற்றி தான் வளர்றேன் வருணு கிரணத்தை வளர்றேன் அதனால் ஒரு தப்பு இல்லை அதனால் புண்ணியந்தான் அவர் சரி பண்ணுவோம் சரி பண்ண வேண்டியது அவனுடைய கிழமை அப்போது ஆமாம் சரி பண்ண வேண்டியது சுப்பிரமணிய சுவாமியோட ஏனென்று குலதெய்வம் வேற ஆயிடுச்சு அதனால் ஏ சுவாமிநாதா கராவலம்தான் அதனால் இந்த உலகு அறி ஞானம் பிறக்கக்கூடிய இடம் இந்த பிரகிருதி தத்துவத்தில் இருக்கக்கூடிய புத்தி தத்துவம் அதுதானது மறைன்னு சொல்கிறதுன்னா நவில் நான் மறையும் சொல்கிறதுன்னா ரகசியமாக மறைத்து வைக்கப்படுகிறது அந்த காதால் கேட்டு ஒரு வாத்தியா சொல்லி சிஷியன் கேட்டும் இந்த மறுபடியும் மறுபடியும் மனசில் தேக்கி வச்சு புத்தியில் தேக்கி வச்சுன்னா அது சொல்லாம் புத்தகம் புஸ்தகம் வந்து அதனால வாத்தியார் சொல்லி புள்ள கேட்டு சிஷியன் கேட்டு சொல்லாதனால எழுதாக்களவில் வந்துது மறைத்து வைக்கப்படுகிறதுனால இந்த சதுர்வித புருஷார்த்தம் இருக்க அதையும் காண்கிறவளுக்கும் அரம்பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லப்பட்ட தர்மார்த்த காமத்தையும் ஆண்கிறவர்களுக்கும் நாலு வேதங்கள் ரிக்கிஜாமத்தர் வேதங்கிறோம் அப்பரஜானத்தை தான் இது சொல்லணும் அதுவும் மற்ற கிரந்தங்களையும் சொல்றதையும் இந்த நாலு மறைகளும் கொடுக்கக்கூடியது அப்பரஜானம் தான் பரஜானம் அவனால தான் அந்த மாை அல்லது பிரகிருத்தியை தாண்டி இருக்கக்கூடியது அதுக்குதான் இந்த ப்ராசஸ் அப்படின்னு அதை அவர் கடைசி அடுத்த இதுவே பாட்டையில் சொல்றார் அறுமுக பெருமானே மெய்ப்பொருள் எது எது அதாவது சத்தியமான வஸ்து எது கேட்குறாரு யானோ நான் சொல்றதையும் உயிரானது இந்த சைவ சித்தாந்த தத்துவங்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அதாவது இது வரைக்கும் மகான்கிற வரைக்கும் ஒன்றா வரும் எல்லா இதுலையுமே எல்லா ஸ்கூல் ஆஃப் தாட்ஸையும் அதுக்கப்புறம் மாறும் நிறைய வித்தியா தத்துவங்கள் சிவத்தத்துவங்கள் அப்படியெல்லாம் வரும் முப்பத்தி ஆறு முப்பத்தி அப்படியே போகிறது நூற்றி எட்டு வரைக்கும் போகிறது அது இன்னும் எவ்வளவு சொன்னாலும் என்ன இருப்பது பரம்பரு ஒன்று தான் இருப்பது ஷண்முகன் நம்ம ஜீவர் ஒருத்தர் அவ்வளோதான் நம்மளை கட்டி வச்சிருக்கு அது பதி இது பாசம் இது ப பாசம் கட்டி வச்சிருக்கு அதுலேருந்து விலகணும் அந்த பாசம் விலகுவதற்கும் அனுபூத்தி அடையணும் அதுக்குன்னா கந்தனை அடைவதற்கு அனுபூதி கந்தனால் அனுகிரகம் அனுப்பப்பட்ட அனுபூதி கந்தனிடம் அடையக்கூடிய அனுபூதி அப்படி பார்க்கணும் அப்போ நான்கிறது காலம் நியத்தி கலை வித்தை அராதம் இப்படி தத்துவங்களோடு இருக்கக்கூடிய லோகம் லௌகிகமான சுகத்தை அனுபவிப்பதுக்கு உண்டான இந்த புருஷங்கிற தத்துவம் ஆனால் இந்த ஜீவன் அதுதான் சைத்தன் கொடுக்கும் மனம்ங்கிறது அந்த அதனால மனசு ஒரு வஸ்துவே இல்லை மனம் ஒழியணும் தான் சொல்றது மனம் போகணும்னு சொல்றது மனம் அடங்கணும்னு மனம் முழுக்க இல்லாம அப்போ நான் எனதுங்கிற இந்த ரெண்டு தான் கெட்டியா பிடிச்சு வச்சுட்டு அதுதான் பற்றுக்கள் வெளியில் இருக்கக்கூடிய வஸ்துக்களோடு இருக்கிறது எனதுன்னு சொல்ல மம அகம் சொல்றதான் நான் சொல்றதான் இது இந்த சரீரத்தில் கூடிய அகங்காரம் அதுதான் அபிமானம் இந்த அபிமானம் அகங்காரமும் மமக்கார அகங்காரம் ரெண்டும் போறது அதுதான் பார்க்குறாரு திருப்புடின்னு சொல்லுவார்கள் அதாவது பார்ப்பவன் பார்க்கக்கூடிய பொருள் பார்க்கும் காட்சி காண்பவன் கா பார்க்கக்கூடிய பொருள் காட்சி பொருள் காட்சி செய்யக்கூடியது இந்த மூணும் இல்லாத ஒன்னா போயிடும் அதுதான் மௌன நிலை மௌனமான நிலை அதுதான் அதை காமிக்கிறேன் முன்னால் சொன்ன எல்லாமரை என்னை இழந்த நிலம்னு சொல்கிறதுனால என்னை ஆண்ட இடத்தை பற்றி இங்கே அதை வந்து அதை காமிக்கிற அதான் அந்த அகங்காரம் அமங்காரம் போகிறாப்புல இருக்கும் அப்படி அப்புறம் இது அங்கே ஒன் பிளஸ் அப்படியே முருகனை தவிர வேறு இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்தேதி அனுபூதியான ஸ்தேதி என்னை ஆண்ட இடங்கிறதுக்கு அப்படிப்பட்ட அருணகிரிநாதர் ஆட்கொண்ட இடம் அதாவது பிளேஸை சொல்கிறாப்பில் இருந்தேன்னா இடத்து சொன்னால் திருவண்ணாமலை அப்படிங்கிற அர்த்தம் வச்சுக்கலாம் அந்த அயனும் காண முடியாது இருந்த நான் பரம்னு அடிமுடி தேடி இருந்த மாதிரி இருந்த அகங்காரம் கர்வம் போன இடமும் அந்த அருணாச்சல கஷேத்திரமே அருணாச்சல மலையே சிவனாக இருக்குது அப்படி பார்க்கலாம் அதனால் இப்படி காண்பிக்கிறார் தியானத்திற்கு உண்டான ஒரு பாடலாக இருக்கு மேலே பார்ப்போம்ஸ்கந்தார்ப்பணம் மற்றும் துவேர் மருவனு கரோகிறார்